தத்துவானாது மோக்ஷலாபா அஜானாத் சம்சாரம் சொல்லிருக்கிற ஒரு முக்கியமான கருத்து தத்துவத்தை பத்தின அறிவு இருந்தால் முக்தி கிட்டும் தத்துவத்தப்பத்தின அறிவில்லாமல் போனால் சம்சாரத்திலே உடலுகிறோம் அப்ப அறிவாலதான் மோக் தெரிஞ்சு போச்சு தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்கப்பன்சாஹா அயனாய வித்யட்டே முக்தி அடைவதற்கு பிரம்மத்தை அறிந்து கொள்வதை தவிர குறித்து உபாசனமாக ஓதுகிறது தமேபம் வித்வான் அமிர்த இகபவதி நானிய பந்தாக அயனாய வித்யதே பிரம்மத்தை அறிந்து கொள்ளுகிறான் அவனே பிரம்மத்தோடைய சமமாக ஆகிறான் அப்ப பிரம்ம ஜானம் அறிவு இது மிகவும் முக்கியமாக போகிறது இப்ப எக்ஷ பிரச்சனத்தில் நாம் அடுத்து பார்க்க போற கேள்வி மிக முக்கியமான கேள்வி எழுபதாவது கல்வி அறிவு அறிவின்மை அவை நம்ம எப்படி மூடியிருக்கின்றன அப்படிங்கறத பற்றி கேள்வி எழுபதாவது கேள்வி கேனஸ்வித்து ஆவத்த லோகஸ்வித்து எத்தாலே லோக உலகம் ஆவதக மூடப்பட்டிருக்கிறது உலகம் மூடப்பட்டிருக்கிறது இது கேள்வி பதில் தர்மபுத்திரன் சொல்றார் அக்ஞானேன ஆபத்தோலோக்கா அஜானத்தால் அறிவின்மையால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது அறிவால் உலகம் வாழ்ந்து போகிறது அறிவின்மையால் உலகம் தாழ்ந்து போகிறது அறிவின்மையாலே உலகம் மூடப்பட்டிருக்கிறது என்னது அறிவு ஏதது அறிவின்மை இங்கே உலகம் மூடப்பட்டிருக்குங்கிறதாரே என்னது நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா இப்ப சென்னை பட்டணம் இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு மதுரை இருக்கு இதெல்லாம் சேர்ந்தது தானே தமிழகம் தமிழகம் இருக்கு கேரளா இருக்கு ஆந்திரா இருக்கு கர்நாடகா இருக்கு இதை சேர்ந்ததுனா தெற்கு பாரதம் தெற்கு இருக்கு வடக்கு இருக்கு மேற்கு இருக்கு கிழக்கு இருக்கு சேர்ந்தது தானே பாரதம் பாரதத்தை போல எத்தனையோ நாடுகள் இருக்கு சேர்ந்தது தானே உலகம் அந்த உலகம் அஜானத்தால மூடப்பட்டிருக்குன்னா நமக்கு புரியாது இப்ப என்ன சென்னை எதால மூடப்பட்டிருக்கு காற்று மண்டலத்தால மூடப்பட்டிருக்கு ஆகாயத்தால மூடப்பட்டிருக்குன்னா புரியும் அறிவின்மையால் மூடப்பட்டிருக்கு அறிவின்மை அப்புறம் உண்மையான பொருள் யாது உள்ளுரை பொருள் யாதுன்னு பார்ப்போம் அதைத்தான் அறிவின்மைங்கிற அஜானம் மூடிக்கொண்டிருக்கும் இந்த லோகத்தை எது மூடிக்கொண்டிருக்கும் இது பிரிசிவி பூமண்டலம் அப்பு தேஜசு வாயு ஆகாசம் சத்த ஆவரணம் சொல்லுவார்கள் மொத்த இந்த லோகம்ங்கிறது ஒரு அண்டம் ஓர் அண்டத்தை போல பத்தாயிரம் பத்து லட்சம் அண்டங்கள் ஓரோர் அண்டமும் ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும் ஈரேழு 14 லோகம்னு அதைத்தான் சொல்றோம் நடுல பூமி பூகு புவகா சுவக மக ஜன தப சத்தியம் ஏழு லோகங்கள் கீழே ஏழு லோகங்கள் அத்தல சுத்தல வித்தல ரசம் இது முதலான கீழ் ஏழு லோக்கங்கள் ஏழு ஏழும் பதினாலு லோக்கங்கள் இதைத்தான் ஈரேழு 14 லோகம் சொல்லுவோம் சதுர்தசுவனாத்மக மண்டம் ராமானுஜர் சாதிக்கிறார் இந்த ஈரேழு பதினாலு லோகம் எவ்வளவு பெருசு தெரியுமா பாத்தாளத்திலிருந்து பிரம்மா இருக்கிற சத்திய லோகம் அளந்து பார்த்தால் பஞ்சாசத்தி கோட்டி விஸ்தீரணை அப்படின்னா ஐம்பது கோட்டி யோஜனை பிப்டி குரோர் யோஜனை ஒரு யோசனைங்கிறது பத்து மைல் ஐம்பது கோடி யோசனை நாள் ஐநூறு கோடி மைல் நம்மால இப்ப இருக்கிற ஜாகிரபியை வச்சுல அளந்தே பாக்க முடியாது மூளைக்கு போனோம்னா கலிபோர்னியா யூ கடைசியா தெரிஞ்சதுதான் வலது மூளைக்கு போனோம்னா ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ இதுல இதுக்கு பறந்தோம்னா மொத்தம் என்ன ஒரு நாள் முழுக்க பறக்கலாமா இருபது மணி நேரம் இருபத்தி மணி நேரம் பறந்தோம்னா போயிட்டு வந்து எத்தனை மைல் இருக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்தா ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம் பத்தாயிரம் மைல் இருக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா இங்கே சொல்லப்பட்டு அப்படி அல்ல கீழ்ப்புள்ள மேல் புள்ளி வரைக்கும் அளந்தால் ஐநூறு கோடி மைல் அது எப்படிங்கறத புராணத்தை கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா உண்மையிலும் உண்மை இவ்வளவு பெரிய உலகம் ஒரு அண்டக்கட்டாகம் ஒரு அண்டம் இந்த அண்டத்துக்கு ஒரு பிரம்மா அடுத்த அண்டம் அடுத்த அண்டம் அடுத்த அண்டம் அது லட்சக்கணக்கான அண்டங்கள் அண்டான சகஸ்திரானாம் சஹஸ்திரி கோடி கோட்டி சதானி ச விட்டு புராணத்திலே பராசர மகர்ஷி சொல்றார் அண்டங்கள் கோட்டி கணக்கில் மிக எல்லா அண்டங்களுக்கு மேலே ஏழு ஆவரணங்கள் மூடிக்கொண்டிருக்கும் அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அகங்காரம் மகான் பிரகிருதி என்று மேல ஏழு ஆவரணங்கள் ஆவரணம் மூடிக்கொண்டிருப்பது இந்த மொத்தத்தின் சேர்த்து அப்பு தண்ணீர் மூடிக்கொண்டிருக்கும் இந்த அண்டகங்கள் எல்லாம் சேர்த்து எவ்வளவு பெருசோ அத போல் பத்து மடங்கு பெரியதாக தண்ணீர் சூழ்ந்திருக்கும் அத போல் பத்து மடங்கு பெரியதாக நெருப்பு சூழ்ந்திருக்கும் அத போல் மடங்கு பெரியதாக காற்று சூழ்ந்திருக்கும் அத போல் பத்து மடங்கு பெரியதாக ஆகாயம் சூழ்ந்திருக்கும் அத போல் பத்து மடங்கு பெரியதாக அகங்காரம் அத போல பத்து மடங்கு மகான் அத போல மடங்கு மூல பிரகிரு பிரகிரு அளவிறந்து இருக்கும் வெறும் பத்து மடங்குன்னு சொல்றதுக்கு இல்ல விரஜா நதி வரைக்கும் பிரகிருதி சூழ்ந்திருக்கும் அப்படி சூழப்பட்டிருக்கிறது தான் இவ்வுலகம் அப்ப உலகம் தண்ணீரால் நெருப்பால் காற்றால் ஆகாயத்தால் அகங்காரத்தால் மகானால் பிரகிருத்தியால் சொல்லியிருக்கலாம் அது அப்ப புரியும் ஓ லோகம் யுத்தத்தால் தான் சூழப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு ஆனா இங்க அப்படி சொல்லல அஜானேன ஆபத்தோ லோகா அறிவின்மையாலே உலகம் மூடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த உலகம்ங்கிற சொல்லுக்கு வேற ஏதோ பொருள் இருக்கு அர்த்தம் லோகம்ங்கிற சொல்லுக்கு நாம கண்ணால் பாக்கிற இந்த உருண்ட உலகம் பொருளாகாது பின்ன எது பொருள் லோக்கிய அப்படின்னால் ஆத்மா என்று பொருள் லோகம்ங்கிற சொல்லுக்கு ஆத்மானு பொருள் கொள்ள வேண்டும் அப்ப ஆத்மா எத்தால் வருமா ஆத்மால் அஜானத்தால் மூடப்பட்டிருக்கிறது அஜ்ஞானத்தாலே ஆத்மா மூடப்பட்டிருக்கிறது சாமி அப்படின்னா ஆத்மா எப்படி இருக்கும் அதை எப்படி அஜானம் மூடி இருக்கும் ஆத்மாவுடைய பண்பே அறிவு பிரணவம் பிரணவம்னு ஓம்னு சொல்லுகிறார்கள் அதுல மா என்று எழுத்துதான் ஆத்மாவை குறிக்கும் மனஞ்சானே மன அவபோதனே என்று வடமொழியில் தாது அறிவுடையவன் ஆத்மா அறிவாகவே இருப்பர் அறிவுடையவனாகவும் இருப்பர் அப்ப அறிவே உருவெடுத்திருக்கிற ஆத்மாவை போய் அறிவின்மைங்கிறது சூழ்ந்து இருக்குமா எனில் இவ் ஆத்மா தனக்கு என்ன இயற்கையில அறிவு இருக்கோ அந்த அறிவு மலரமாட்டாமல் அறிவின்மை சூட்டு ஒரு மாணிக்கம் நல்ல ரச்சனம் ஒரு கோடி ரூபாய் பத்து கேரட் ஒரே ஒரு டைமண்ட் வச்சுங்க அந்த டைமண்ட் ஒரு சேத்துல உழுந்துவிடுறது சேத்துல உழுந்துட்டு அதுக்கு என்னதான் ஒளி இருந்தாலும் அதை மூடிட்டு இருக்கிற அந்த ஒளிய வெளியில வரவிடாம தடுத்துடும்யம் அதே போல ஆத்மாவுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை வெளியில பிரகாசிக்க விடாமல் அஜானம் மூடிக்கொண்டிருக்கிறது எக பத்தினம் இது புத்தகம் எனக்கு தெரியுமே சுவாமி இது பேனான்னு தெரியுமே இது வேஷ்டின்னு எனக்கு தெரியுமே இது பூமின்னு தெரியுமே அப்ப எனக்கு அறிவு இருக்கே ஏன் அறிவின்மையால சூழ்ந்திருக்கேன்னு சொல்றீங்கன்னா இந்த அறிவெல்லாம் இருக்கு ஆனா இத பத்தின அறிவு போராதவிய பஞ்சக ஞானம் சொல்லுவார்கள் அறிய வேண்டிய ஐந்தை பற்றின அறிவு வேணும் அறிஞ்சுக்க வேண்டாத அஞ்சு லட்சத்தை பற்றின அறிவு நம்மளுக்கு இருக்கு ஆனா அறிய வேண்டிய ஐந்த பற்றி நாம தெரிஞ்சுக்காத போய்ட்டோம் எது எது ஐந்த பற்றி அறிவு எது தேவையில்லாத அறிவு பிரம்மத்தை அடைவதற்கு எந்த அறிவு உபயோகப்படுமோ அதுதான் அறிவாம் பராசர விஷ்ணுபுராணத்தில் தெரிவிக்கிறார் மற்றெல்லாம் வித்யாநியா சில்ப நைப்புணம் மற்றதெல்லாம் பிரயோஜனம் பயனற்ற அறிவு அம்மாழ்வார் திருவாயுமில்ல சொல்றார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை புரிந்துரை கோயில் மயல்முகிபொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது திருமாரின் சோழ மலை கள்ளழகரை சேவிக்கிறதுக்கு வாருங்கோ பயனில்லாதது பலத பண்ணிட்டு இருக்காதிங்கோ நம்ம புத்தியமின்னு தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்தின அறிவு ஏற்பட்டு அப்ப அறிவின்மையாலே ஆனா எதை தெரிஞ்சிக்க வேண்டாமோ அதை பத்தி லட்சம் விஷயம் தெரிஞ்சு நமக்கே வழக்கம் ஒரு செய்தித்தாள்னு வந்தால் முதல் பக்கம் முதல் வரியிலே கடைசி பக்கம் கடைசி வரி வரைக்கும் படிச்சு முடிச்சிருவோம் இத்தனையும் படிச்சு நமக்கு எதான் லாபமா இந்த நேரத்துக்குள்ள கீத படிச்சிருக்கலாம் இந்த நேரத்துல மகாபாரதம் படிக்கலாம் செய்தித்தாழ்ங்கிறது இத்தனை படிச்சு இந்த விஷயங்களை மனசுல தேக்கிக்கணுங்கிறதுக்காக அதையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா வச்சிருந்து நாள் முழுக்க படிச்சிருக்கிறதுக்காக நம்ம ஒண்ணு பரீட்சை பொறுத்தல் அப்ப வேகமா தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தேவையோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ இல்லையோ வேண்டியதுக்கு பொழுது ஒதுக்க வேண்டும் அதுக்காக தெரிவிக்கிறேன் எந்த புத்தகமும் படிக்கலாம் ஆனா அது பிரம்ம ஜானத்துக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் ஞானம் பக்தி வளர்வதற்கு உபயோகமா இருக்க வேண்டும் ஆக அறிய வேண்டிய பொருளை பற்றி அறிவு வேண்டும் எகதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமோ தெரிஞ்சுக்க வேண்டாம் இப்ப எந்த அஜானம் நம்மள மூடி எந்த அறிவின்மை மூடியிருக்கிறது என்னால் விபரீத ஜானம் அன்னசா ஜானம் என் ரெண்டு அறிவின்மை நம்மை மூடியிருக்கிறது ஆத்மாவைத்தான் மூடிட்டு இருக்கு யார் ஆத்மானா நான் தான் ஆத்மா நீங்க தான் ஆத்மா இவர் ஆத்மா இவர் ஆத்மா ஒரு ஒத்தருமே கிருஷ்ணன் ராமன் கொடுக்கப்பட்ட பெயர் இப்பிறவி இந்த உடம்புக்கு கோவிந்தன்னு கொடுக்கப்பட்டது இப்பிறவி சிங்கம் சொன்னால் இப்பிறவியில் சிங்கம் பாம்புன்னு சொன்னார் இப்பிறவியில் பாம்பு அப்ப நான் பாம்புன்னு நான் சிங்கம்னோ நான் மனிதன் நோ சொல்றதே அஜ்ஞானம் இந்த அக்ஞானம் எதுனால நமக்கு வந்திருக்கு நான் வேறு ஆத்மா வேறு உடல் வேறு என்று பிரித்து அறிந்து கொள்ளாமல் போனேன் ஆத்மா வேறே உடல் வேறே ஆனா அந்த ரெண்டையும் ஒன்று நினைச்சிருந்து நானே மனிதன் நானே சிங்கம் நானே புலின்னு சொல்றேன் இல்லையோ இது ஒரு விதமான அறிவின்மை மற்றொரு விதமான அறிவின்மை இருக்கு ஒன்று விபரீத ஜஞானம் ஒரு பொருளையே மற்றொரு பொருளா மாத்தி நினைச்சுனுட்டோம்னால் அது விபரீத ஞானம்னு பேர் ஒரு பொருளின் பண்பை மற்றொரு பண்பாக மாற்றி புரிந்து கொண்டால் அதுக்கு அன்னதா ஜானம்னு பேர் இந்த ரெண்டும் ஒன்னும் இல்ல ரெண்டும் வெவ்வேறு ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கீழே ஒரு கயர் கிடைக்கிறது ராத்திரி வேலை இருட்டு சரியா கயர் எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்ப அதை பார்த்து பாம்புன்னு கப்பா புரிஞ்சுட்டேன் அப்ப கயரு என்னும் பொருளை பாம்பென்னு மாத்தி நினைத்தால் அது விபரீத ஞானம் அதே போல இங்க என்ன நினைச்சுக்கிறோம் உடலை ஆத்மாவென்னும் ஆத்மாவை உடலும் மாற்றி நினைச்சு மொழியம் ஆத்மா உடலும் ஒண்ணும் நினைக்கிறோமே அப்படி அல்ல ஆத்மா வேறு உடல் வேறு அதனாலதான் அனஹத்த அகமாக நினைக்கிற அகங்காரம் அகங்காரம் அகங்காரம்னா தான் அல்லாததான உடலை தான்கிற ஆத்மான்னு தப்பா நினைக்கிறோம் பாருங்க இதுக்குதான் அகங்காரம்னு பேர் இதுக்குதான் தேகாத்மா அபிமானம்னு பேர் இது இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட பக்தி மலராஜ் எந்த அறிவின்மையும் தொலையாது அறிவு நன்கு பிறக்கால் அப்ப தேகமே ஆத்மா நினைத்தால் தேகம் ஒன்று ஆத்மா வேறொன்று ஆனா தேகத்தை உடலை ஆத்மா நினைத்தா அப்ப கயத்தை பார்த்து பாம்பு நினைச்சா போலே பாம்பை பார்த்து கயருன்னு நினைச்சா போலே இது முதல் அஜானம் இதுக்கு விபரீத ஜானம் பேர் இது ஒரு வகையான அறிவின்மை மற்றொரு வகையான அறிவின்மை உள்ளது அதுக்கு அன்னதா ஜானம்னு பேர் அன்னதா ஜானம்னா ஒரு புதனுடைய பண்பை மாற்றி தெரிந்து கொள்ளுதல் வெள்ளையா இருந்தது சங்கு நல்ல வலம்புரி சங்கு வெள்ள வெள்ளையா இருந்தது ஆனா எனக்கு ஏதோ கண்ண கோடாரு சங்கை பார்த்த உடனே இதே மஞ்சளா இருக்கு சங்க பாண்டரஹான் தெரியணும் ஆனா சங்கா மஞ்சளா இருக்குன்னு புரிஞ்சுட்டேன் இப்ப எங்க மஞ்சள் தாமால நோய் இருந்தா பார்த்தது மஞ்சளா தெரியும் அப்ப அந்த சங்கு மஞ்சளா தெரிஞ்சது சங்க சங்கா தான் ஆனா சங்கத்தினுடைய வரணமான அதனுடைய பண்பான வெப்பு நிறத்தை மஞ்சள் மாத்தி புரிஞ்சுட்டேன் அப்ப ஒரு பொருளனுடைய பண்பை தன்மையை மாற்றி தெரிந்து கொண்டால் அதுக்கு அன்னதா ஜானம் பொருளையே மாத்தி தெரிஞ்சு அது கயத்தை பார்த்துக்கு பாம்புன்னு தப்பா புரிஞ்சுது ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்கிறது பொருளை சரியாத்தான் புரிஞ்சுட்டேன் ஆனா பொருளுடைய பண்பை மாற்றி தெரிந்து கொண்டேன் அதே போல ஜீவாத்மாங்கிற பொருள் ஆத்மாவா ஆத்மான்னு புரிஞ்சுட்டேன் ஆனா எங்க தப்புட்டேன்னா இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமையாக இருக்க அவனுக்கு அவன் ஆண்டானாய் நாமெல்லாம் அவனுக்கு தாசர்களாய் அடிமகளாக இருக்க இல்லையே ஆத்மா தனக்குத்தானே நினைச்சேன் நான் ஆருக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன் நான் கடவுளுக்கு அடிமை அல்லன் எனக்கு நானே நானே என்ன சொல்ல அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற உண்மையான தன்மை பெருமானுக்கு அடிமைப்பட்ட தன்மை ஆனா நான் தப்பா புரிஞ்சிருந்தது யாருக்கும் அடிமைப்படாத தன்மைன்னு அப்ப ஆத்மாவின் தன்மையான அடிமைத்தனத்தை மாற்றி இவன் அடிமை அல்ல என்று புரிந்து கொண்டதுதான் அன்னதா இப்ப ரெண்டு அக்ஞானம் ரெண்டு அறிவின்மை பார்த்திருக்கும் ஒரு அறிவின்மை ஆத்மாவையே உடல் தப்பா புரிஞ்சது அது தேகாத்மா அபிமானம் அகங்காரம் மற்றொன்று ஆத்மாவனுடைய பண்பான பகவானுக்கு தொண்டன் பகவானுக்கு பக்தன் பகவானுக்கு வேலை செய்கிறவர் அடிமை அப்படிங்கிற தன்மையை மாற்றி இவர் ஆருக்கும் படிந்தவர் அல்லர் இத கீழே நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆனால் பக்தி சாஸ்திரத்தில் வந்தால் அனைவரும் கடவுளுக்கு தொண்டர்கள் நாம் ஆறு மன்னர்களாக முடியாது பகவான் ஒத்தன்தான் அரசியனா அவர் ஒருத்தர் தான் நாம் அனைவரும் அவனுக்கு தொழிலாளிகளாகத்தான் உள்ளோம் அப்ப இந்த ஜீவாத்மா தன் தன்மையை மாத்தி புரிஞ்சு விட்டுறார் ஆத்மாவின் தன்மை சேஷத்துவம் பாரதந்திரியம் அவனுக்கே அடிமப்பட்டு இருத்தல் அதை நான் சுவதந்திரன் தப்பா புரிஞ்சு அது அறிவின்மை இப்படிப்பட்ட இரண்டு அறிவின்மைகளாலே ஜீவாத்மா சூழப்பட்டிருக்கிறான் அப்ப உலகம் சூழப்பட்டிருக்கிறது தண்ணீரால் இருக்கட்டும் காற்றால் இருக்கட்டும் ஆகாயத்தால் இருக்கட்டும் ஆனா உலகம் சொல் ஆத்மாவை குறிக்க அவ் ஆத்மா எதால் மூடப்பட்டிருக்கிறது அது அறிவின்மையாலே மூடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு விதமான அறிவின்மையும் ஒழித்துவிட வேண்டும் என்ன அறிவு நம்ம இடத்துல வேண்டும் ஜீவாத்மா வேறு உடல் வேறு இதை புரிந்து வேண்டும் ஜீாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டவன் சுவந்திரன் அல்ல அவரை சார்ந்துதான் இருக்கிறோம் நாமே அவரை சாராமல் இருக்க முடியாது இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்னா அப்ப அறிவின்மைங்கிற மூடி கிழண்டு போச்சு ஆத்மாவுனுடைய அறிவு நன்கு பிரகாசிக்கிறது என்று பொருள் அப்ப எழுபதாவது கேள்வி கேனஸ்விதாவதோ லோகா ஆத்மா மூடப்பட்டுள்ளது அஜானேன ஆபத்தோ அறிவின்மையாலே அன்னதா ஜானத்தாலும் விபரீத ஜானும் ஒழிக்க வேணும்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்